அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புகழ் புரிந்த இல்லிலோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடுநடை சமூகத்தினுடைய வார்த்தைகளை மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டும் ஒருத்தனுக்கு ராஜபதவி அதிகாரம் கல்வி செல்வம் வீரம் இதெல்லாம் இருந்ததுனாலே அவன் கம்பீரமாக தான் நடப்பான் ஆனால் இதெல்லாம் அந்த கம்பீரமான நடக்கு இதெல்லாம் காரணமாக இருந்தாலும் மனைவி சரியில்லைன்னு சொன்னால் இந்த கம்பீரமெல்லாம் நிற்காதுங்கிறார் ஜெகவீர பாண்டிய அப்படிங்கிற ஒரே ஆசிரியர் ஒருவனுக்கு மதிப்பையும் மாண்பையும் கொடுத்து எங்கும் அவனை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வது இல்லாளின் நல்ல நடத்தையே உள்ளத்தில் உறுதியும் வெளியே ராஜகம்பீரமான நடையும் நல்ல இல்லாலை உடையவனுக்கே உரிமையாய் அமைகின்றன என்கிறார் அவர் மேலும் கற்பின் மகளின் நலம் பெற்று உணவு கொள்ளும் பொற்றொடி நல்லார் நனிநல்லர் மற்ற தம் கேழ்வர்க்கும் ஏதில்கும் தங்கற்கும் தங்கிளைஞர் யாவர்க்கும் கேடு சூழார் நீதிநெறி விளக்கங்கிற நூல் எண்பத்தி மூணாவது பாடலு கற்பு இல்லாத குல மகளினும் விலைமகள் நல்லவள் யாரையும் வணந்து கொள்ளாமல் பொதுவாக இருத்தலால் அவளுடைய இழிவுகள் எவரையும் சாராது ஆனால் ஒரு மனைவி இழிவானால் அவளை மணந்து கொண்ட கணவன் முதலாயினோர்க்கு பழிகளை எல்லாம் நிறைய கொடுத்து எந்த வழியும் இகழ்ச்சிகளை இழைத்து விடுகிறாள் குழந்தைகளே சொல்லுகிறது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ அந்த பாடத்திலேருந்து அதெல்லாம் எடுக்கலாமான்னு கூட யோசிக்கிறாங்க கிரகம் தாயர் சிறந்தது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஏன்னா அவங்களை அவங்களுடைய வாழ்க்கை ப்ரைவேட் லைஃப் பர்சனல் லைஃப்னு மாறுறதுனால குழந்தைகளுக்கு இந்த நாம் சொல்கிற இந்த நீதிகளெலாம் இப்போ சொல்ல முடியாது மாத தேவோபவ பிதிரு தேவோபவ அதெல்லாம் சொல்கிறது கடினமாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டா நல்லதுங்கிறாங்க அதெல்லாம் அந்த காலத்துக்கு இட் இஸ் நாட் ரெலவெண்ட் ஃபார் டுடே காலத்துக்கு பொருந்தாதவற்றை நீக்கி விட வேண்டும் நீ அதுக்கு வாழ தெரியலேங்கிறதுக்காக வேண்டி சாஸ்திரத்தையை நீக்கிற அதை வாழ்கிறவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை இருந்துன்னு ரெஜிஸ்டராக பண்ணுவீங்களே இல்லை அந்த நூலே எரிச்சிடணும் அந்த நூலே அடுத்த தலைமுறைக்கு போகக்கூடாது அது எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் ஜனங்களுக்கு அதில் புரியறதில்லை இதை வச்சுன்னு என்ன அரசியல் பண்ணுறது பாலிடிக்ஸ் பண்ணுறது இதாக பண்ணிட்டுருப்பாங்க இழுக்குடைய பாட்டிற்கு இசை சாலும் ஒழுக்கம் உயர் குலத்தின் நன்று பழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் அஞ்சா தாரத்தின் நன்று தனி ஔையாருடைய நல்வழி பாடல் முப்பத்தி ஒன்றாவது பாடல் அது பாட்டை நல்லா கவனித்து பாருங்க மொழியிலும் நெறியிலும் பிறழ்ந்த பாட்டை காட்டிலும் அதற்கு போடப்பட்டுள்ள இசை மேலானதாக தோன்றும் பாட்டு சரியில்லை ஏதோ மியூசிக் நல்லா இருக்குங்கிறான் சாகித்யம் சரியில்லை சங்கீதம் நல்லா இருக்குங்க சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று அதாவது நீ உயர்ந்த குலத்தில் பிறக்கிறத விட நீ ஒழுக்கமாக இருக்கிறதா சிறந்தது வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய் உன்னுடைய வீரம் வந்து போலித்தனமாக இருந்துன்னா அதுக்கு வியாதியே பரவாயில்லை தயங்கும் வீரத்தை விட வழுக்குடைய வீரங்கிற தைரியமாக போகணும் அதில் வந்து தயங்கினான்னு வச்சுங்கோ அதுக்கு நீ வியாதி பிடிச்சே சாகலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார் அவையார் பழுக்கு அஞ்சா தாரத்தின் நன்று தனி பழியை பற்றி கவலைப்படாமல் நடந்து கொள்கிற மனைவியோட வாழ்கிறத காட்டிலும் கூறாமல் சந்யாசங்கொள் சற்றேனும் ஏறுமாறாக இருப்பாளே ஆமாகில் கூறாமல் சந்நியாசங்கொள்ளனு இதே அவையார் பாடியிருக்க அதுபடி தனியாக வாழ்தல் நல்லது அப்படிங்கிறார் அதுதான் இந்த பாடனுடைய விஷயங்கள் ஆகவே இந்த குரட்பாவினுடைய பொருளை இந்தளவிலே சிந்தித்து நாம் நிறைவு செய்கிறோம் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு மனமார்ந்தனிதனே தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம்